தற்கு பூர்வமே யுதித்த பேதமாம் ராரத்தந்தான் பெரும்பயன் அழியாவண்ணம் போதிய ஞானத்தாலே ஒழிந்துடாத இலக்கியத்தின் சேதமே உத்தேசித்து செலுத்திய பானமே பாட்டு மீண்டும் சார்ந்து போதம் உண்டாவதற்கு பூர்வமே யுதித்த தத்துவஞானம் உண்டாவதற்கு முதலிலேயே உண்டானது எது வேதமாம் பிரார்த்தந்தான் அஞ்ஞான காலத்தில் இந்த தேகாதி பிரபஞ்சத்தில் யான் எனது என்ற பாவனை ஒளி செய்த புண்ணிய பாவங்கள் இருக்கின்றனவே அது சஞ்சத்தில் இருக்கத்தான் செஞ்சது அது வந்து பிராரத்தமாக ஆரம்பித்தாச்சு அந்த பிரார்த்தந்தான் சரீரம் இது இது செஞ்சது இல்லை முந்திரி செஞ்சது அதனால ஞானம் உண்டாவதற்கு முந்தையே செய்யப்பட்டதுனாலே அந்த கர்மங்களை அனுப்பிதாகணுங்கிறார் அது எப்படி திருஷ்டான கொடுக்குறார் பேதமாம் பிரார்த்தன்தான் பிரார்த்தன் ஆனாவகை அப்படிப்பட்ட பிரார்த்தமானது பெரும் பயன் அனுபவிக்க வேண்டிய பயன்கள் இருக்கின்றனவே அது அழியாவண்ணும் அது கொடுக்காத பிரகாரம் மோதிய ஞானத்தாலே ஒழிஞ்சிடாது அது கொடுத்தான் தீவிரம் ஜென்மங்களை செஞ்ச புண்ணியபாவத்துக்கேடாக சுகமோ துக்கமோ பிரார்த்தனை கொடுக்க தான் வேணும் கொடுக்கும் முன்னே செஞ்சது ஞானமடைஞ்சவரை செய்யலை முன்னே செஞ்சது வரத்தான் செய்யும் அது எப்படி என்று அதுக்கு திட்டாம இருக்கிறார் உண்மையை உத்தேசித்து பானமே போல் ஒருவன் அம்பு அடிக்கிறான் ஒரு லட்சிய லட்சத்தை வச்சு அடித்தான்னா உள்ளிலிருந்து புறப்பட்டு போச்சேன்னு சொன்னாக்க நிச்சயமாக அடிச்சிடும் அப்புறம் வெளியில் போன பிறகு ஐயோயோ போகாமல் இருந்தால் பரவாயில்லையே ஏ அம்பே நில்லுன்னு நிற்கும்மா அது அது போன போனது தான் அதுபோல் முன் ஜென்மங்களில் செஞ்ச அமைந்த இந்த பிரார்த்தத்தை ஞானம் வந்த பிறகு ஏ ஏ பிராரதமே இப்போ வேண்டாம்னா எனக்கு நீ இருக்கப்படாதுன்னு சொன்னால் அது இருக்குமா அதை தீக்கணும் ஆகவே முன் செறிஞ்ச கர்மங்கள் தான் பிரார்த்தமாக அப்போ அமைஞ்சிருக்கிறது அது எது வரைக்கும் சரீரம் இருக்கிற வரைக்கும் மரணம் வரைக்கும் அது இருக்கும் அப்புறம் அது போயிடுது அப்புறம் இன்னொரு சரீரம் எடுக்கும்போது செஞ்சுட்டு எடுத்தால் தான் சஞ்சித்தம் இல்லாதனால இன்னொரு சீரம் எடுக்கிறதுக்கு வழி இல்லை அதனால் இது அனுபவித்து தான் தீரணும் அதை விஞ்சித்த விஞ்சின பிரார்த்தியத்தின் அனுபவித்து தீரும் அனுபவித்தான் முடியும் வேறு வழி இல்லை ஆகவே அம்பு புறப்பட்ட பிறகு லட்சியத்தை தாக்கியே திரும்பி விட தாக்கம் போகாது அதுபோல் வெளிப்பட்ட எந்த பிரார்த்தமானது ஆயுள் வரைக்கும் இருக்க தான் செய்யும் எல்லாம் போகாது கிட்டத்தட்ட தத்துவானம் அடைஞ்சிருந்தாலும் கூட தத்துவானமும் இருக்கும் பிரார்த்தமும் நடக்கும் ரெண்டும் இருக்கும் எனும் புத்தியாலே போட்டவோர் பானம் மற்றும் உளவிய பசுவிதென்று உண்மையை உணர்ந்த போதும் அனைவர மத்தியத்தில் அடங்கி நிற்காமலே தான் நிலமுடன் லக்கியத்தை வேதைத்து நிற்கும் என்றோ எண்ணூத்தி பதிமூணாவது பாட்டு அதாவது பிராரத்தமானது வெளியே வந்த பிறகு அது தாக்கிய தீரும் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லை அதை மாற்றவும் முடியாது இப்போ நிறுத்துன்னு சொல்லதே இல்லை அந்த பம்பு போக போனால் போகட்டும் அதை வந்து நிறுத்த வேண்டாம் இல்லை அந்த லக்கியத்திலிருந்து தவறு வேறு லக்கியத்துக்கு போகுமே போகட்டும்னு மாற்றவும் முடியாது அப்படிங்கிறார் இந்த பாலில் போக முடியாது தவிர போச்சு வேறு எதுக்கு போகட்டுமேன்னா அதுவும் போகாது அப்படின்னு இந்த பால் சொல்கிறார் அதாவது உள்ளிலிருந்து புறப்பட்டது புளியன்னு நினச்சிக்கிட்டு போட்டால் வரத்தேன் வேடன் புளின்னு போட்ட பிறகு வெளியில் அம்பு போயிடுச்சு பசுவாக தெரியுது அதா பசுவாக இருக்கு ஏ அம்பே நீ பசு அடிக்காது அடுத்த வேறு அந்த பக்கம் திரும்பிக்கும் அப்படின்னு திரும்ப அது அது திரும்பாது அதுபோல் அந்த குரு செத்து போயிட்டாங்களே அப்புறம் கிடைச்சது தண்ணி கொண்டு போடுவோன்னு இருக்கான் என்னப்பா குரல் மாறி இருக்கு கேட்டதுக்கு நான் தசிரதேன் நீ ஏன் வந்த இங்கே இந்த மாதிரி நடந்து போச்சு சப்த எங்கே சத்தம் வருது அந்த பக்கம் போ பார்த்து போடக்கூடிய தாமிர்த்து உண்டாப்படலாம் அது போட்டாங்க இது மாதிரி ஆயிடுச்சு அப்படியா சரி எனக்கு எப்படி நான் கழிச்சி காலத்தில் எங்கள் அவன் தான் ஆதரித்தான் திரண்டு காவடிக்கட்டில் எனக்கு தூக்கிட்டு வந்து என் மகன் தான் ஆதரித்தான் இனிமேல் ஆதரிக்கிறதுக்கு இல்லை உனக்கும் புத்தர்கள் பிறப்பார்கள் நீ புத்த சோத்தன சாக கடவுளும் சாகி போட்டேன் நாங்கள் புத்தியாக சாக போகிறேன் இப்போ எங்கேயுமே எங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படியே சேர்த்து போயிடுவோம் கதையாக தான் கதையின்னு சொல்லி அவரு அதை புத்தக தான் சாத்த புளியனும் புத்தியாலே போட்டவோர் பானம் மற்றும் மாறாக உளவிய பசு இது உண்மையை உணர்ந்த போதும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அலைவு வர மத்தியத்தில் அடங்கி நிற்காமலே தான் சரி அம்பே இங்கே யாரும் எந்த பக்கமாக அது பசுவாக போச்சுன்னு சொன்னாலும் கேட்குமாது அது கேட்கார் அப்படி போல் பலமுடன் இலக்கியத்தை பேதித்து நிற்கும் அது எப்படி எந்த வேகத்துக்கு அனுப்புறோம் அந்த வேகத்தை படுக்கி அந்த புளியை கொலத்தான செய்யும் அதுபோல் பிரார்த்தமானது எந்த பிரார்த்தம் செஞ்சது வெளிப்பட்டதோ அது செயல்பட்டே தீரும் அதை அடுத்து நிறுத்த முடியாது எதுவரைக்கும் சரீரம் இருக்க வரைக்கும் மரணம் வரைக்கும் அப்புறமேலாம் அது பிரார்த்தம் நஷ்டம் அடைஞ்சிருது அதோடு சரி அப்படி இருக்கிறதுனால இந்த ரெண்டு திஷ்டாந்தம் சொல்லி இந்த ஜாஷ்டாந்தம் அடுத்த பாட்டில் சொல்லக்கூடாது ஆகையால் அறிஞருக்கும் அதிபலம் பிராரதந்தான் போகமே புசித்ததாலே போக்கிட வேண்டுமெத்தை ஏகமாம் ஞானமாக இலங்கைய வன்னிதன்னால் ஆகிய சஞ்சீதத்தோர் நழிவுமாகாமையந்தான் அவையால் மேல சொன்னப்பட்ட இந்த திருஷ்டாந்த படிக்கு அறிஞருக்கு தத்துவானிக்கு அதிபலம் மிகவும் பலம் புரிந்தே பிரார்த்தம்தான் பிராரத்தத்துக்கு அவ்வளோ பலம் உண்டு அப்படி பலம் இல்லைன்னு நிர்வாகம் பண்ண முடியாது போகமே புசித்தலாலே போக்கிட வேண்டும் இத்தை இது எப்படி போக்கணும் அனுபவித்தான் தீர்க்கணும் பண்ணார் இனி இந்த பிராரத்தினுமே அனுபவித்து தீர்வு பண்ணார் ஏகமாக லக்கிய வண்டி என்னால் இப்ப என்ன லாபம் பிராரதம் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்புறம் சஞ்சீத ஆகாமியும் சஞ்சீதம் போச்சுங்கிறீங்களும் சரி ஆகாமி இப்படி என்ன கேள்வி அது சொல்கிற ஏகமாம் ஞானமாகும் லக்கியம் இலங்கைய வண்டிதன்னால் ஆகிய சஞ்சீதத்தோடு சஞ்சிதத்தோடு அழியும் ஆகாமியன் தான் அழியும் அது அது போயிடும் ரத்தஞானம் வந்தவுடனே சஞ்சீதம் போக ஆகாமியும் போயிடும் பிரார்த்தனை விட்டு அப்படி பிரார்த்தத்துக்கு அவ்வளோ வலிமை கொடுத்துருக்காரு அப்படி பிரார்த்தத்துக்கு வலிமை இல்லைன்னு சொன்னாக்கா நிர்வாகம் பண்ண முடியாது ஈஸ்வரன் அதெல்லாம் வழிக் கொடுத்துக்கார் சட்டம் சட்டத்துக்கு நல்லா பலம் கொடுத்து அது நிர்வாகம் ஒரு போலீஸ் படையும் வச்சுருக்கார் அது போலீஸ் படையில சட்டம் நிர்வாகம் பண்ண முடியாது அவங்களுக்கு பலம் அதிகம் அவங்க அதிகாரத்தை எப்படி வேணால் அப்படி போல் இந்த பிராரதமானது பலம் பொருந்தியது அது அசைக்க முடியாது பிறகு எப்படி இருக்குது அது ஈச்சை பிறகு அனிச்சை என்று சொல்றதில்லை துர்பலம் பலம் இருக்கு துர்பலத்தையும் ஞானி செயல்படுத்துறதில்லை அது ஒழிஞ்சு போயிடும் ஆனால் பலப்பிரார்த்த அனுமதி ஆகணும் வேறு வழியே இல்லை ஆகவே ஞானிக்கு தத்துவானம் வந்த காரணத்தினாலே சஜித்தம் போகவும் ஆகாயம் போகும் வழியாக பிரார்த்தம் போவதில்லை ஆகாம இன்னி வரக்கூடியது அது போக்கிக்கலாம் சஞ்சீதம் பழச்சி போச்சு இப்போ ஆரம்பித்த வெளிப்பட்டு போச்சு வெளிப்பட்டு போனதுனால அது வலிமை இருக்குது ஆனாலும் அதற்கூட வருத்த விதை போகலன்னு சொல்கிறேன் வருத்த விதை முடி மொழிக்காக அது உணவுக்காகும் என்று சொல்லுவாங்க ஏன் இப்படி வருத்த விதைன்னு சொன்னாக்கா அந்த ஞானத்தீனால் வருக்கப்பட்டு விட்டது அது என்ன வருக்கப்பட்டது அப்படின்னாக்கா செயல் கர்மங்களுக்கு புண்ணியபாவ சம்பந்தம் இல்லாமல் போச்சு என்ன பிரமதாதாத்மியம் ஆத்மான ஒற்றுமை உணர்ச்சி இல்லாததுனால அந்த பசை இல்லை போயிடுச்சு பசை இல்லாததுனால அது மீனில் பிறகு உண்டாக்காது அது பலம் இல்லை இருப்பு ச அங்கே இடமும் இல்லை அதனால் வருத்துவதை போல் பிறவைக்கு ஏது ஆகாமல் உஜிக்க மட்டும் ஏது ஆகும்ங்கிறது கருத்து அந்த பிரார்த்தத்துக்கு அந்த மகம் பிரார்த்த பலனுக்கு அந்த பகிமை பிராரத்தின் செயல்படும் பலன் என்ன பண்ணும் பிறகு உண்டாக்காது அப்புறம் பிறகு உண்டாக்காது அவர் செய்ய ஞானிகளும் புண்ணியபாதர்களும் செய்யலாம் எதனாலே பிராரத அனுசாரமாக அப்போ அவர்களுக்கு புண்ணியபாலத்துக்கு வரக்கூடிய பலன்கள் எப்படி போகுதுங்கிறது அல்ல எழுத்துலேயே விளக்கம் சொல்கிறார் பொறுமையால் பிராரத்தத்தை புஷ்கினால் செய்யுங்கர்மும் மறுமையில் தொடர்ந்து இடாமல் மாண்டு போக முடியாதென்றால் சிறியவர் இகழ்ந்த ஞானி செய்த பாவத்தை கொள்வர் அறிவிலோர் அருந்து பூசி தரவலாம் கை கொள்வார் அங்கே சமானம் சொல்கிறார் பிராரத்தம் காரணமாக ஞானிகள் புண்ணியபாவம் செய்யத்தான வேண்டும் செய்வார் அப்போ வந்து புண்ணிய பாவத்துக்கு ஏடாக அவர்களுக்கு அந்த செயலுக்கு நல்லது கெட்ட செயலுக்கு கெட்ட செயலுக்கு ஏடாக புள்ளிய பாவம் உண்டாகுமா அல்லவா ப்ரவி இல்லைன்னு சொல்கிறீங்களே சஞ்சீதம் இல்லைன்னு சொல்கிறீங்களே அது எப்படி செயல்படாமல் போகுமா அப்படின்னாக்கா பாவிகள் வந்து பாவங்களை ஏற்றுக்கொள்வார்கள் புண்ணியவான்கள் புண்ணியத்தை ஏற்றுக்கு போடுவாங்களா அப்படி அவருக்கு ஒன்றும் போச்சு எதனால் எதுக்கு போகிறான்னு சொன்னால் இப்போ வீட்டில் சாமான்கள் போடுறதுக்கு ஒரு அரை கட்டியிருக்கோம் அந்த அரை உடச்சி விட்டாங்க மீண்டும் சாமான்கள் வருது போடுற இரவு இல்லாதனால வெளியில் போட்டு வச்சுக்கிறது தான் போட்டு வச்சிருவாங்க வேறு என்ன பண்ணுறது அது அரை இல்லையா போட்டு வச்சாக்கா அது என்ன செய்கிறது யாரோ எடுத்து போக வேண்டியதுதான் அப்படி போட்டு வச்சிருது எது எது போட்டோம் அதுபோல் அங்கே நல்லவர்கள் நல்லதாக எடுப்பாங்க கெட்டது மாடு வருது மாடு என்ன செய்யும் வைக்கோல்கிட்டே போகணும் அதான் மேயும் மற்ற பள்ளிக்கு மருந்து கிளம்பு என்ன சாகணும் அது மற்றவர்களுக்கு எதாவது வேணுமன்னா அது ரெண்டுமே வெளியில் போட்டு வச்சாச்சு யாருக்கு எதுவும் எழுதி போட்டு அப்படி போல் ஞானிகளுடைய செயல்களுக்கு புன்னிபாவங்கள் இருக்கும்போது அது வெளியே யாராக தூயிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால பெரியவாளன் ஞானிகள்னு சொன்ன இடத்துல பக்தர்கள்லாம் போய் எதோ ஆசீர்வாதம் அது இது கொடுங்கன்னு கேட்குறது தான் அவங்க கொடுத்துருவாங்க ஏன் இருக்கே இருப்பில்ல செலவாகணும் இல்லை எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஒருத்தர் வரலாம் கடைசியில் வந்தவர்களெலாம் போகிற ஆமையாக போயிடும் கடைசி காலத்தில் வந்தால் அதே மாதிரி பாவில் இருக்காங்களே அவங்களும் கொண்டு போயிடுறாங்க என்ன திட்டுறாங்கல்ல திட்டு நிமிஷம் பண்ணுறாங்க கலெக்ட் அடிக்கிறது கேலி பண்ணுறது செய்கிறாங்கல்ல அதனால் அவங்களுக்கு கொண்டு போயிடுறாங்க காலியாக போயிடுச்சு அந்த நல்ல காரியம் கெட்டாலும் செஞ்சுவதனால புண்ணிய பாவங்களெல்லாம் இப்படி கழிஞ்சு போகுதுன்னு சொல்லலாம் சிறியவர் இகழ்ந்த ஞானி செய்த பாவத்தை கொள்வர் அறிவுறுவர் அறிந்து பூசி தவளாக கை கொள்வாரே அப்படின்னார் ஆகவே ஞானிகளுக்கும் பிரார்த்தம் இருக்குது பிரார்த்த அனுசாரமாக அவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு உண்ணிய பாவங்களும் உள்ளன உண்ணிய பாவங்கள் அவர்களை ஒட்டுவதில்லை செஞ்சம் இல்லாதனால ஒட்டாத காரணத்தினால எங்கே போகுது இப்படி போயிடுதுன்னு சொல்ல இது சமாதானம் அதனால தான் பெரியவங்கள நான் ஒன்றும் சொல்லப்படாங்கிறது நம்ம உதவி செஞ்சால் செய்யலாம் புண்ணியம் சம்பாதித்து வரலாம் சே முடியல பிரியமும் இல்லை அவர் பெரியவாளோ இல்லை யாரையும் கண்டாங்க அப்படின்னு சந்தேகம் இருந்தால் ஒதுங்கிறது நல்ல அவளுக்கு போய் அது செஞ்சு அது பெரியவாழாக இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணுறது பாம்பு சம்பாதி புத்துக்குள்ள பாம்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது நான் கைவிட்டு பார்க்கணும் மண்ணாக எப்படி இருக்கும் ஒரு இல்லை தாக்க போயிருச்சில் கைவிட்டு பார்க்கலாமா பார்க்கப்படாது சரி இருந்தால் ஏன்னா எல்லோரும் போயிடுவாண்டிதான் வருஷவேதி இரும்ப்தான் பொண்ணாக்க முடியும் மண்ணை அப்படி போல் இன்னி ஒரு மண் மாதிரி இருக்கிறவன் அறிவு இல்லாதவன் ஒன்று எப்படி போக்கும் அப்படின்னு சொன்னதாகவும் ஒன்று பைத்தம் பிடித்தாலும் சொல்லப்படும் ஆதி ஆண்டவன் அப்படி ஞானிகள் பாம்பு புத் பா பா பாம்பு இருக்கோ இல்லையோன்னு சுகாதார பண்ணி பார்க்கக்கூடாது நம்ம இருந்தால் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஏன் நமக்கு அந்த வம்புன்னு பெசாம போடுற உத்தமம் கை விட்டு பார்க்குறதோ கம்புட்டு பார்க்குறதோ பார்த்தோம்னா ஆபத்து வந்துடும் கம்புட்டு பார்த்தாக்க அந்த நாக பாம்பா இருக்குன்னு அடிப்பட்டதுன்னா நம்ம விடாது பழி பண்ணி எதுக்கு இந்த வம்பு பெசாம போடுற உத்தமம் அப்படி போல் ஞானிகளுக்கு நாம்லாம் ஒதுக்கி போகிறது உத்தமம்னு சொல்லி பெரியவர்கள் போயிடுவாங்களாம் இந்த அறிவில்லாத இருக்காங்க சிறியவர் அவங்க சேட்டை பண்ணுவாங்க அவரை துக்கமாக அணிய அடைவாங்க என்பது கருத்து பிரம்மசி வைக்கியத்தை பெரியவர் என்று பின்னும் மறுவியமயமேயாக மாறாமல் என்றும் நின்றோர் திருவித கண்மமும்தான் சேர்ந்திடார் அவரே அணித்த நிருமல நிருவீகார நிர்குண பிரமமாவர் ஐநூற்றி பதினஞ்சாவது பாட்டு பிரம்ம ஜீவ ஐக்கியத்தை பிரிவர அறிந்து சத்துவசி மகா ஐக்கியத்தினாலே குருவின் விளக்கத்தினாலே ஈஸ்வரன் அனுக்கிரகத்தினாலே அந்த கணக்கிருப்பினாலே எல்லாம் சேர்ந்து அழிஞ்சு வச்சு ஜீவ பிரம்ம யாகத்தும் வந்துடுச்சு அப்படி வந்த பிறகு பின்னும் மறுபடியும் மறுவியமயமேயாக மாறாமல் என்றும் நின்றோர் அந்த பொருந்திய நான் பிரம்மஸ்வரூபந்தான் இதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை என்று மயக்கம் இல்லாமல் இருக்கிற தினஞானிலா இருக்கிறார்கள் நின்றோர் திருவித கண்மந்தான் சேர்ந்தனர் அவர்கள் மூன்று கண்மலும் சேர்வார்களா சஞ்சீத ஆகாமியம் பிரார்த்தம் ஆகிய மூன்றுகள் வந்து சேரவே மாட்டார்கள் இரண்டு நாளில் அவரே அப்படிப்பட்டவர்தான் நித்த நான்கு அபாவங்கள் என்று இருப்பது நித்தம்னு வேறு நிருமலம் வளமில்லாதது நிருவிகாரம் எந்தவித மாறுதல் இல்லாதது நிற்குணம் முக்குணங்கள் சம்பந்தம் இல்லாதது அப்படிப்பட்ட பிரமமாக இருப்பார் என்று இந்த பிரம்மலட்சினத்தை சொல்கிறார் ஆகவே ஜீவபிரம்ம ஐக்கியத்தை அடைந்த அதில் ஜடம் பெற்று இருப்பார்களையானால் அவர்கள் பிரம்மஸ்வரபந்தான் பாவனை தானே காரணம் அவ்வளோதான் லௌகிக பாவனையில் அடிபட்டு இருக்கிறவர்கள் லௌகிக விஷயங்கள்தான் ஈடுபடுவார்கள் அபியாசிகளாக உள்ளவர்கள் ஆத்மானாத்மா பாகுபாடு செய்து விசாரம் செய்யக்கூடிய மனப்பரிபாகத்தை பெறுகிறார்கள் அப்படி பெற்ற தீவிரத்தின் காரணமாக ஞானம் அடைகிறார்கள் அவ்வளோதான் ஞானிகள் பெயர் அப்படிப்பட்ட ஞானிகள் பிரம்மசிரபந்தான் எதை நினைக்கிறால் அது ஆகிறார்கள் இவர்கள் பிரமதியாக நினைத்தா பிரம் ஆகிட்டாங்க லௌகிக விஷயங்கள் நினச்சா நவீகத்தில் உடல்கள் கிடக்குறாங்க அவ்வளோ சவா அது இதோடய சவா இது அது எப்படி இருக்குது அனித்யம் அசத்து ஜடம் துக்கம் இப்படிப்பட்ட விஷயம் அது இது அப்படி இல்லை சத்து சித்து ஆனந்தம் நித்தியம் போராணம் நித்தியம் நிர்வீகாரம் நிற்குணம் இப்படிப்பட்ட நிலையிலே உள்ளது இது இந்த நிலை மாறாது அது மாறிக்கொண்டிருக்கிறது அது துக்க துக்கம் கொடுக்கறது சுகத்தை கொடுக்கறது அதனால் இந்த பாவனைக்குள்ள மகிமை வேறு அந்த பாவனைக்குள்ளே சிறுமை வேறு ஆகவே பாவனையுடைய பலன்தான் வாழ்க்கையை அது ஞான வாழ்க்கையாக சரி அஞ்சான வாழ்க்கைய ரெண்டு பாவனை தான் பாவனையை மாற்றியம்மைங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுது வாசனை வாசனை பிரகாரம் அவங்களுக்கு வாசனைலாம் மாற்றி அமைக்கணும் அதனால் பாவனையை மாற்றி அமைக்கிறது தான் அபியாசம்னு பேர் அந்த பாவனையை மாற்றுறதுக்கு விபரங்கள்லாம் சொல்கிறது தான் சற்சங்கம் குரு சாஸ்திரங்கள் தான் சகாயம் பண்ணுது அது தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம தான் முடியுமோ அவளுக்கு செஞ்சால் செஞ்சவரைக்கும் லாபம்தான் நஷ்டம் கிடையாது அதனால திருவித கர்மமும் தான் சேர்ந்தார் மீண்டும் செய்யமாட்டார்கள் அவர்களுக்கு சஞ்சிதாக கர்மங்கள் கிடையாது அவரே அப்படிப்பட்ட ஞான ஜீவன் முத்தர்கள் தான் நித்தமாயும் நிர்மலமாயும் நிறுவிகாரமாயும் நிர்குணமாயும் இருக்கிற பிரமமாக இருக்கார்கள் என்று யாதொரு உபாதி சங்கம் இன்று கேவலமாய் நின்ற பேதமில் பிரமரூபம் பெற்றுள்ள அறிஞனு போதிய பிராரத்தத்தை உள்ன உரைக்க ஒன்னா காதல் செய்யவுற்றோர்க்கு கனவுளதலாமோத்தி பதினாறாவது பாட்டு யாதொரு உபாதி சங்கம் இன்றி எந்தவொரு உபாதியினுடைய சம்பந்தம் இல்லாமல் கேவலமாய் தனித்ததாய் நின்ற எப்போதும் இருக்கின்ற பேதமில் பிரமரூபம் சஜாத்திய விஜாத்திய சுகத பேதம் இல்லாத அந்த பிரம்ம வடிவமானது பெற்றுள்ள அதுதான் நான் என்று அறிந்திருக்கின்ற அறிஞனுக்கு அத்தகைய ஜீவன் முத்தனுக்கு இங்கு இந்த உலகத்தின் கண்ணே ஓதிய பிரார்த்தத்தை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரார்த்தத்தை உண்டு என உரைக்க ஒன்னா அது இருக்குன்னு எப்படி அங்கீகாரம் பண்ணிக்கிறதுன்னு கேட்குறாங்க இதுவரைக்கும் பிரார்த்த அங்கீகாரம் இப்போ பிரார்த்தனை நெருக்காரம் நிறு நிர்லேபனாக இருக்கின்ற அவருக்கு ப்ரதி எப்படியா வரும் அப்படின்னு கேள்வி உரைக்க ஒன்னா ஒன்றாது கூடாது எது போல் திருஷ்டான் சொல்கிறாங்க காதல் செய்ய நனவுற்றோர்க்கு கனவு உல உழுது என்னெல்லாமும் அவர்கள் விரும்பிய ஜாக்கிராவாசையாக வந்துட்டாங்க வந்த பிறகு சொப்பன அவசையில் உள்ள விவகாரங்கள் எல்லாம் தொடரும் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒருபோதும் கிடையாது சொப்ன பதார்த்தங்கள் எல்லாம் சொப்ன காலத்தில் மட்டுமே பயன்படக்கூடிய உடைய ஜாக எந்த விதமான சம்பந்தம் கிடையாது அதுபோல் அப்படி இருக்குமே ஆனால் அது ஜாகதி வரலையான்னு அர்த்தம் அதுபோல் இங்கே அஞ்ஞான காலத்திலே நான் பந்தப்பட்டேன் எனக்கு ஆறுதல்கள் சொல்லலாம் ஞானம் அடைந்தாச்சு பிறகு சஞ்சிதம் போச்சு ஆகாயம் போச்சு நீ ப்ராதம் ஒட்டிக்கிட்டு இருக்கன்னு சொல்கிறீங்களே அது எப்படி முடியும் சொப்பனத்தில் எல்லாம் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் பணம் இருந்து கொண்டு வந்தேன்னு சொன்ன ஒத்துக்கோங்களா அதை போல முடியுமான்னு கேள்விப்போம் இந்த அந்த கேள்வி பற்றி இன்னும் விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொப்பனத்தில் நன்னிய பொய்தேகத்தும் ஆகிய பொய் நன்னு ஞானென அதிதென்று நாடிதான் பெண்ணோ என்றால் அனகனிய நனவிற்றானே அன்னவன் அமைந்த நிற்பன் விவேக சோடாமணியில் ஐநூத்தி பதினேழாவது பாட்டு இப்போது ஐநூத்தி ஆறிலிருந்து ஞானிக்கு ஸ்வப்பனத்தை பற்றி அது பிரார்த்தத்தை பற்றி நிர்ணயம் பண்ணுறது ஞானியுடைய பிராரணத்தை எந்த விதத்தில் செயல்படுது அது உண்டா இல்லையா அதனால் ஞானிக்கு என்ன லாப நஷ்டம் மக்களுக்கு என்ன லாப நஷ்டம் இப்படிப்பட்ட விவகாரங்களில் விலகிட்டு வரார் எப்படி கோபதாபங்கள் யோகங்கள் எல்லாம் மித்தையோ அப்படி ஞானிக்கு இதெல்லாம் வெறும் பொய் தோட்டம்தான் நிச்சயம் இருக்குது அதனால் அவன் இப்போதமும் இன்னும் பாதிக்கிறது இல்லைன்னு சொல்கிறார் அப்படி ஏதாவது இருக்குமேனால் அவன் இன்னும் ஞானம் அடையிலேன்னு எப்படி சொப்பனத்திலிருந்து வெளியே வந்தவன் சொப்பனத்தை செத்து போய் நினைக்கிறது இல்லையோ அவள் செத்து போய் அர்த்தம் அப்படி போல என்று சொல்ல நனவுளோன் சொப்பனத்தில் நன்னிய பொய்த்தேகத்தும் ஜாகிரத்தை வந்த சொப்பனத்தில் பொருந்திய அந்த பொய் தேகத்தும் அங்கே ஒரு தேகம் இதே மாதிரி அந்த தேகத்தும் அனையதே அதோட அதில் பொருந்திய கோபம் யோகம் இன்னியத்தினால் சேர்த்துக்கலாம் ஆகிய பொய்ஞாலத்தும் பொய்யாக ஒரு உலகம் இருக்கு அது வந்து நனவில் யான் எனது இது என்று நாடினான் அந்த ஜாகத்தை வந்த பிறகு இது எனது நான் என்று நினைக்க மாட்டான் சரீத்து நான் என்றோ சரீர் சம்பந்தமான விஷயங்கள் அங்கே தோற்றினவே அதெல்லாம் எனது என்று நினைக்க மாட்டான் பின்னோ என்றால் பிறகு எப்படின்னு சொன்னான் அனகனே பாவனே நனவில் தானே அன்னவன் அமைந்து நிற்பான் நனவாவசையில் என்னென்ன வாரம் இருக்கு அதுதான் பொருந்தும் போடிய சொப்பனாவசையில் உள்ள பதார்த்தங்களை ஒருபோதும் ஜாக்கிரா வசையில் கொண்டு வந்தோ அல்லது அதை பற்றி நினைச்சோ சந்தோஷம் அடைய மாட்டான் இதனால் மித்தியம் நிச்சயம் இருக்குதுதான் காரணம் சில பேர்களுக்கு சத்தியம் நினைக்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் அது கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் சத்தியமாக இருக்காது அது பொய்யா போயிடும் விசாரம் பண்ணி பார்த்தா அவங்களும் பொய்யின்னு ஒத்துக்கத்தான் வேணும் வேறுபாடி கிடையாது ஆக விசாரதிஷ்டிக்கு எந்த காரணத்தை கொண்டும் சொப்பன பதார்த்தங்கள் மெய்யாகாது நனவில் இருக்கின்ற பதார்த்தங்கள் சொப்பனத்துக்கு இலக்கில் சொப்பன பதார்த்தங்கள் ரெண்டும் சுழித்தில் இல்லை மூணும் செமாதியில் இல்லை நாலும் தெரியாததில் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் யார் நிச்சயம் பெரு அதனால தோற்றுவது போல இந்த ஜாக்கிரத்தில் உள்ள பதார்த்தங்களை பிரம்ம பொய்யாக தோற்றுவோம் என்பது கருத்து அண்ணவன் மித்தையான வஜ்ஜகம் அடையப்போனால் பண்ணுமஜகமும் சேரப்பட்டதாய்க்கான மற்றும் துணிய வஜகத்தின் தொடர்பிருந்திடமேயில் அன்னவன் துயிலை விட்டோன் அன்றன அறியலாமே ஐநூத்தி பதினெட்டாவது பாட்டு மீண்டும் அந்த திட்ட அந்த வலியுறுத்துகிறார் அண்ணவன் மித்தையான அஜகம் அடைந்து அடையப் போனால் ஜாகிரத்தில் இருக்கப்பட்டவன் எவனோ அவன் பொய்யே நிச்சயிக்கப்பட்ட அந்த உலகத்தை மீண்டும் போய் அடைவோம் என் நினைப்பானையானால் பண்ணும் அச்சகமும் சேரப்பட்டதாய்க் காணான் அந்த விவகாரம் பண்ணின அந்த ஜகமானது இவனுக்கு பொருந்தும் சொல்ல முடியாது சொப்பனத்தில் ராஜாவாக இருந்தோம் ஜாகரத்துக்கு வந்தோம் ஏழையாக சரி என்ன எவ்வளோ நேரம் எதுவும் ஜாகிரத ஆலியாக சட்டு போட்டனு ஒடுக்கட்டு போயிட்டு கை கால் கழித்து சுபரத்துக்கு போயிடும் ஜலாஜா ஆக முடியுமா ஒரு போக முடியாது அதுக்கப்புறம் வராது ஒரு சபரத்துக்கு சம்பந்தமே கிடையாது ஏன் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவன் வந்து ஒரு பொய் மித்தையின்றி நிச்சயம் பிறத்துக்கு ஒரு மாதிரி காட்டிகிட்டே இருக்கார் அவ்வளோதான் வாசனா பிரகாரம் ஜாக்கிராவாசையில் வாசனையும் பிரார்த்தம் ரெண்டும் அங்கே பிரார்த்தம் கிடையாது அங்கே செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களுக்கும் அங்கே சொற்கனர்களுக்கும் கிடையாது அந்த நியமம் அங்கே இல்லை இங்கே செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களுக்கு நியமம் உண்டு அது தண்டனை உண்டு அங்கே செய்யக்கூடிய இப்போ இன்றைக்கி பேங்களில் போட்டோம் பிக்ஷர்ட் அஞ்சு பேசம் கழித்து எடுக்கிற ஒன்று அங்கே பேங்கில் போட்டால் வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஓப்பறது வராது அது அது போல அது வருமா அது வராது அது போனது போனந்தான் அதுக்கு காலம் தே தொடர்பு கிடையாது ஜாக்கிரதைக்கு தான் கடைக்கே ஒல்லையா ஜாக்கிரத்திலேருந்து சொப்பனை எதுக்கு வச்சதுன்னா வாசனா பிரகாரம் இப்படி போகும் இது ஒரு மாதிரிக்காக வச்சுருக்கு அதனால் இதை பார்த்து மிச்சம் நிச்சயிக்கிறதா வச்சுருக்கு இந்த பிரபஞ்சமும் அப்படி மிச்சையம் நிச்சயிக்கணும் அப்படி நிச்சயத்தாதான் பிரம்ம ஜாக்கிரமான்னு பேர் அதுக்கு என்று ஆண்டவன் வந்து சாஸ்திரம் மூலமாக நமக்கு அறிவுறுத்துறார் அதை தான் என்னைக்கு முடியாது அதை விட்டுட்டு சொப்பனங்களை பற்றி ஆராய்ச்சி பல பள்ளி பல மதத்தர்கள் பண்ணி பண்ணி குழப்பமடைகிறாங்க தெளிவு கிடையாது அவர்களுக்கு சொப்பன்தான் அதனால தான் அதான் சொல்கிறார் பண்ணுமா ஜகமும் சேரப்பட்டதாய்க்காணான் மற்றும் இன்னும் துண்ணிய அஜகத்தின் தொடர்பு இருந்திடும் மேல் ஆகில் அந்த சொப்பன ஜகம் தொடர்பு நமக்கு துயிலை விட்டோன் அன்றுன்னு அறியலாமே இன்னும் இருக்கு ஏன்னா தூக்கிட்டே இருக்கான்னு அர்த்தமே அப்படியா விழுப்பு வரல அவர் தூக்கிட்டு வளரலாம் யாரும் வந்துட்டேன் வளர்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம் ஆகவே சொப்பனத்தை பற்றி இந்த மாதிரி ரெண்டு பாடலை சொல்லி முடித்தார் என்னது நிகழ்ச்சி இந்த வாபிரமந்தன்னை எய்திய பிரமஞ்ஞானி அந்தனல் பரோமாக அடங்குவன் பிரிதைப் பாரான் அவன் புஷித்தல் மலஜலம் விடுத்தலாதிவது கனாவில் சேர்வோரு சிந்தை போலாம் வளர்க்கிறார் இந்தவா இந்த பிரகாரம் பிரமந்தன்னை பிரம்மத்தை எய்திய பிரம்மஞானி அந்த பெரும் புண்ணியத்தினாலே எந்த புண்ணியத்தினாலோ வந்ததுன்னு சொல்கிறார் அப்படி போல எந்த புண்ணியத்தினாலோ அந்த அடைந்த பிரம்மஞானியானவன் அந்த நல் பிரமமாக அடங்குவன் அப்படிப்பட்ட உயர்ந்து பொருந்திய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரமஸ்வரூபமாகவே அடங்கி விடுகிறான் பிரிதை பாரான் இந்த உலகத்தில் சத்தியபோ சுபத்தி என்பதை பார்க்க மைந்தனே சித்தியனே அவன் விவகார புசித்தல் மலை ஜலம் எடுத்தல் ஆதி இன்னும் இனியமாக தேவைகளை செய்வார்கள் ஆனால் சிந்தை செய் அது கனாவில் சேர் பொருள் சிந்தை போகலாம் எப்படி சொப்னத்தில் மலை ஜலம் அல்லது மற்ற விவகாரங்கள் பண்ணுறதுங்கிறது ஜாக்கிரத்தை வந்த பிறகு அது செய்ததாக சொல்லப்படுது ஒழியா வாஸ்தமாக இல்லையோ அப்படி போல் அவன் திருஷ்டிக்கு வாஸ்தவமாக இல்லை செய்வதாக சொல்லுவான் விவகாரம் பண்ணுவான் பிரம்மஜாக்கரம்னு பேர் இருக்கு ஆகவே இப்படிப்பட்ட நிலை ஏன் ஏற்பட்டதுன்னு சொன்னாக்கா ஈஸ்வர சங்கல்பம் இருக்கு ஞானம் அடைந்த அவர்கள் விவகாரங்கள் அப்படி செய்தால் தான் பிரம்ம வித்யா சம்பிரதாயம் ஏற்படும்ங்கிறது ஒரு உண்டு ரெண்டாவது அந்த மக்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஞானம் அடைந்த பிறகு சம்பந்தம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு பிரார்த்தத்தில் தொடர்பில்லாமல் உதாசனமாக இருந்து கொண்டு பிரம்மானந்தத்தில் இருப்பார்கள் என்ற ஒரு அனுபவத்தை காட்டுவதற்காகவும் இப்படி சில காரணங்களை வைத்து கொண்டு தான் ஈஸ்வன்யது அப்படி இருக்கிறது ஆகவே வாஸ்தவமாக சொப்ன பதார்த்தங்கள் எப்படி ஜாகத்து வந்த பிறகு மித்திகை நிச்சயம் செய்தாலும் கூட அதை பற்றி அடுத்தவர்கள் சொன்னாலும் கூட அதில் சத்திய புத்தியோ இல்லையோ அப்படி போல இங்கே ஜாகரத்தில் அவர்கள் விவகாரம் பண்ணாலும் கூட அவர்களுக்கு இதில் தேகன் நான் என்றும் என்ன என்றும் விவகாரங்கள் நான் கர்த்தாபக்தா என்றும் இல்லவே இல்லை பிறகு என்ன வெறும் சொல் மாத்திரம்தான் சொப்பன பதார்த்தங்கள் சொல்கிறானோ சொல் மாத்திரம் இருக்கு அப்படி போல் சொல் மாத்திரம் தான் பதார்த்தங்கள் தோற்றம் உண்டு ஏன் சொப்பனை கண்டவனுக்கு சொப்பன தோற்றம் காரணத்தினால் அது வெறும் சொல் மாத்திரம் தான் இவன் திருஷ்டிக்கு அந்த பதார்த்தங்கள் தோற்றமும் உள்ளு சொல்லியும் மித்தியா தன்மையும் உள்ளு தோட்டமும் மித்தியதான் ரெண்டும் தோற்றம் அடுத்தவர்களுக்கு சொல் மாத்திரம் தான் அவர்த்தவள திருஷ்டிக்கு பதார்த்தம் தோற்றது பதார்த்தம் பண்ணால் பதார்த்துடைய வாசனை தோற்றது அதுபோல் பிரம்மஞ்சாகரத்தில் விவகாரங்கள் இவன் திருஷ்டிக்கு மித்தியாதிஷ்டியோடய அடுத்தவர்களுக்கு சத்திய மாதிரி தான் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் யானு சொல்லப்படுது கருமமே மூலமாக கற்பித தேகத்திற்கிங்கு ஒருமையில் பிராரதத்தை ஒப்பலாம் மற்றனாதீ சுருவமாய் கருமத்தாலே தோன்றிடா வான்மாவிற்கிங்கு ஒருவித கர்மமேனும் உண்டன ஒப்பலாமோ மீண்டும் சொல்றார் கர்மமே மூலமாக கற்பித தேகத்திற்கு இங்கு இது உலகத்தின் கண்ணே கர்மந்தான் காரணம் தேகமேடா கர் தேகமேடாமுன் கரும செயல் வருவதே வருவதா ஏனவே ஏகமா மரவுமுத்தி என் முறை போல் என்றவரணார் தேகமேடாமுன் கரும செயல் ஏகமா மரமுமித்தும் என் போல் என்றவாரோ அப்படின்னார் தேக முந்தியாக கரும முந்தியா முட்டை முந்தியா கோழி முந்தியா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னாக்கா அது சொல்ல முடியாது ஏகமாக மரமத்து எரிவுரை போல் என்று ஒரு நான் அதுபோல் எப்படியோ சரீரத்துக்கு கருமம் தேவை கருமத்துக்கு சரீரம் தேவை அது எது முந்தியோ வச்சுக்கிட்டாலும் சரி சமகாலம்னு சொல்லப்படுது அப்படி ஒரு மாயின் சாமர்த்தியம் அதனால் கருமந்தான் மூலமாக வைத்துக்கொள்வோம் அப்படி வைத்துக்கொண்டால் கருமந்தான் மூலமாக இருக்கின்ற அது கருப்பு இந்த உலகத்தின் கண்ணே ஒருமையில் பிராரந்தத்தை அநேகமாக சொல்லப்பட்ட பிராரந்தம் ஒரு பிரார்த்தம் அல்ல இச்சை நிச்சய பிறகு இச்சை துர்பலம் பலம் என்று பல பிரிவுகளாக சொல்லப்பட்ட அந்த பிராரந்தத்தை ஒப்பலாம் சேர்த்து கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் மாறாக அநாதிஸ்வரூபமாய் கருமத்தாலே தோன்றிட அநாதிஸ்வரூபம் பிரம்மசோஸ்வரம் எப்படி இருக்குது அனாதியாக இருக்குதுன்னு சொல்லப்படுது வாஸ்தவனாதி அது கர்மத்தாலே தோன்றில் ஆன்மாவிற்கு இங்கு ஒருவித கர்மம் உண்டோ உண்டென ஒப்பலாமோ அந்த கர்மத்தினாலே அநாதியான ஆத்மாவிற்கு அதுக்கு எப்படி கர்மம் பொருந்தும் அதனால் ஜீவன் முத்தனுக்கு எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேள்வி சரீரத்துக்கு வேணால் பிரார்த்தமாக இருக்கலாம் ஆத்மாவுக்கு பிரார்த்தம் ஏது அது அனாதியாச்சு இது கர்மத்துக்கு கர்மந்தான் மூலமாக வைத்து கொண்டு சீரம் வந்தது ஆனால் இது சரீரத்துக்கு பிரார்த்தம் ஒப்புக்கலாம் அந்த ஆத்மாவுக்கு உண்டா என்னால் இல்லை என்று சிசியன் கேட்குறான் அப்படி கேட்குறதுனாலே உண்டோ அன்னு ஒப்பலாமோ என்று சொன்னால் ஒப்பக்கூடாது அர்த்தம் ஆகவே சரீரத்துக்கு பிரார்த்தத்தை அங்கீகாரம் பண்ணலாம் ஆத்மா சரீரத்த பிரார்த்தனை அங்கேயும் பண்ணப்படாதல்லவா அப்படின்னு சொன்னால் பண்ணப்படாதுதான் என்பது பதில் ஓதியவான் மான்றும் உதித்திடா நித்தம் என்று ஏதமில்லாமல் உள்ள வியல்வினை இசைக்கான் என்ற வேதமோதுவதால் அந்த விமலமான் ஸ்வரூபமானோர்க்கு ஏதுமே பிரார்த்தந்தான் இருக்கும் என்ற பலாமோம் சுரு பெருமாணம் அது ஒன்று யுக்தி யுக்தியில் கேட்டது இப்போ சொருதியும் இருக்கே ஒப்ப முடியுமா என்று கேட்குறான் ஓதிய ஆன்மா இவரைக்கும் சொல்லப்பட்ட அந்த ஆத்மாவானது என்றும் உதித்திடாது உதிச்சால் நித்தம் அது உற்பத்தியானது அல்ல அனாதி அப்படிப்பட்ட அது நித்தமாக இருக்கிறது நான்கு அபாவ நின்று இருப்பது நித்தம் என்று சொல்லப்படுது என்று ஏதமிலாமல் உள்ள இயல்பினை இசைக்கான் என்ற குற்றமில்லாமல் இருக்கின்ற இயல்புது பிரமத்துக்கு எந்தவிதமான குற்றம் கிடையாது மாய்க்கு எல்லா குற்றமும் மாயிலே சேர்ந்த அது அதிர்ஷ்டான சேர்மா பிரம்மத்துக்கு எந்த குற்றமும் இல்லை அப்படிப்பட்ட இதை சொல்லக்கூடிய வேதம் ஓதுவதால் சுருதி பெருமான் காரணத்தினால் அந்த இலமாம் சுரூபமானோர்க்கு அப்படிப்பட்ட குற்றமற்ற சொரூபம் ஆன அந்த ஜீவன் முத்தனுக்கு பிரம்ம வித்து பிரம்மே பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்ம்தான் சந்தேகமே இல்லை பணம் சேர்ந்து போச்சு ஒரு பணக்காரன் சொல்லுவாங்களா முன்னையாக இருந்தால் குடிச்சு வீட்டுல இருந்தான் முன்னாள் யாழும் சொல்லுவாங்களா பணக்காரன் சொல்லுவாங்களா மாஜி யழை அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது பணக்காரந்தா இப்போ மனம் சேர்ந்து போச்சு பணம் பணக்காரன் தான் அடையா தெரியாதேனே எனக்கு தெரியுமே இது குடிசை குடியிருந்த அது சரி ஒரு கால இருந்ததுதான் இப்போ இப்படி பணக்காரம் தானே இப்போ அப்படி போல இங்க முன்ன அஞ்ஞானிதான் இப்போ இப்படி ஞானம் பெற்றான் பிரம்ம ஞானம் பெற்ற எப்படி இருக்கு நித்தமாயும் சுத்தமாயும் அனாதையாக இருக்க பிரமல்லவா அதோடு ஐக்கியமானவனுக்கு அப்புறம் அவன் ஞானின்னு சொல்கிறா அவனும் பிரம்மன் சொல்கிறதா இல்லை இல்லை பழைய அஞ்ஞானியான்னு சொல்கிறதா இன்னும் பழைய அஞ்ஞானின்னு சொல்ல முடியுமா ம் அதனால் உள்ள இயல்பினை இசைக்கான் வேதம் ஓதுவதால் அந்த விமலமாம் சொல்வமானோர்க்கு அதில் ஐக்கியமான அந்த ஜீவன் ஏதுமே பிரார்த்தன்தான் எந்தவிதமான பிரார்த்தமானது இருக்கும் என்று ஒப்பலாமோ இருக்கும் என்று எப்படி சொத்துகிறது ஆகவே இந்த ரெண்டு பாட்டில் ஆத்மாவுக்கே பிரார்த்தம் கிடையாது ஆத்மா உணர்ந்தவனுக்கும் பிரார்த்தம் இல்லை ஆகவே சரீரத்துக்கு பிரார்த்தனை அங்கீகாரம் பண்ணிக்கலாம் என்பது கருத்து என்று தேகாண்ம புத்தி இசைந்ததால் இசைந்ததால் துண்டுபால் அர்த்த கண்மன் தொடர்வு மேசித்த சித்தியாகும் ஒன்று தேக அன்மபுத்தி அறிஞர் என்பால் நின்றதாய் பிராரத்தத்தை நினைவது நீதியோ சொல் பாட்டு இந்த பிராரத்தம் எப்படி வந்தது எப்படி போச்சு என்பது இந்த பாடல் சொல்றேன் என்று தேகான்ம புத்தி இசைந்ததாயிடுமோ என்றைக்கு நான் தரீரம் அதாவது நான் பழுத்தேன் நிலைத்தேன் கட்டிய நெட்டியல் என்று சொன்னானோ அன்னைக்கே அனுப்பி பிரார்த்தம் வந்துருச்சு அதை பிரார்த்தம் எதனாலே தனக்கு சம்பந்தம் இல்லாத அனாத்ம கொண்டு அபிமானத்தினால் நான் என்று எனது என்று விவகாரம் பண்ணும்போது பிரார்த்தம் இருக்கதான் செய்தோம் அதனாலே அன்று துன்று பிராரத கர்ம தொடர்புமே சித்தியாகும் பொருந்திய அந்த பிராரத கர்மம் அப்போது சித்தி ஆகிறது அவனுக்கு ஒன்று தேகாத்ம புத்தி ஒளிந்துள்ள அறிஞரின்பால் பொருந்தியாத தேகாத்ம புத்தி இருக்கே அது நீங்கிவிட்டது அப்படிப்பட்ட தத்வஞானிடத்தில் நின்றதாய் பிராரத்தத்தை எஞ்சியிருப்பதாய் அது பிராரத்தத்தை நினைவது நீதியோ சொல் இருக்குமா இருக்காது சரீரத்தோடு தொடர்பு இருக்கும்போது பிரார்த்தான் செய்யும் இல்லைன்னா இருக்கு அதான் சரீரத்திலேருந்து விட்டாச்சு அப்புறமேலே பிரார்த்தப்படி வரும் வேலை இருக்கிற வரைக்கும் முதலாளி சொல்லப்படி கேட்கத்தான் வேணும் வேலை உலகியாச்சு முதலாளி சொல்ல சொல்லப்படி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒன்றும் தேவையில்லை முதலாளி பார்க்கிட்டு போக வேண்டியதில்லை சம்பளம் வாங்க வேண்டியது இல்லை எதுவுமே கிடையாது அதுபோல் பிரார்த்தமானது அந்த சரீர சரீரம் சம்மந்தப்பட்ட இதில் நான் எனது என்ற விவகாரங்கள் எதுவரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் பிரார்த்தம் செயல்பட்டுதான் எனக்கு வந்தது நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற புத்தி இருக்கு தான் செய்யும் அது நீங்கிடி சொன்னால் அந்த புத்தி போயிடுது போன பிறகு இவன் பிரம்மசுரமாக இருக்கிறதுனால இந்த ஞானிக்கு பிரார்த்தம் கிடையாது ஆனால் பிரார்த்தம் இல்லாதவனத்தில் பிரார்த்தம் இருக்குன்னு சொல்கிறது உலக வாரத்துக்காக சொல்கிறது அவங்க அவனுக்கு வாஸ்தவத்தில் அவன் திருஷ்டிக்கு இல்லவே இல்லை அவன் பெண் வேஷம் போடுகிற ஆள் நான்னா நான் பெண்தான்னு என்னதான் சத்தியம்னு சொன்னாலும் கூட அவன் திருஷ்டிக்கு பெண்ணில் நாடக நடிகை பார்க்குறவங்களும் பெண்ணாக தோட்டுறான் வேடம் தான் இது வேடம்தான் என்று நிச்சயம் பண்ணுறான் அதனால் வேடதாரியாக நான் அப்படினு சொல்லுவேன் ஆனால் எனக்கு என் மனதுக்கோ எனக்கோ பெண்ணங்கிற கிடையவே கிடையாது என் எப்படி நினைக்கிறானோ அப்படி போல் அஞ்ஞானி உலக வாரங்களுக்காக அப்படி சொல்கிறது தான் சொப்பனத்தில் இருந்து வெளிவந்தவன் எப்படி விவகாரங்கள் சொன்னாலும் கூட சொப்பன பதார்த்தம் ஆகாமிருப்பா முன்பாட்டில் சொன்னாரோ அப்படி போல் செய்யமாட்டான் என்பது இந்த மூணு பாடல்கள் மூலமாக ஆத்மாவுக்கு இல்லை என்பதை வலியுறுத்தி சொல்கிறார் கற்பித தேகத்திற்கும் கருதிய பிராரதத்தை ஒப்புதல் மயக்கமேயாம் உண்மையில் கற்பிதந்தான் எப்படி ஜனிக்கும் நிற்கும் இறந்திடும் யாதுமில்லை இப்படி என்றுமே அசத்து தானேங் ஐநூற்றி இருபத்தி ஒன்றாவது பாட்டு இதுவரைக்கும் ஆத்மாவுக்கு பிரார்த்தம் இல்லை என்று நிச்சயம் பண்ணப்பட்டது என்று சந்தேகம் வந்தது விசாரணை பண்ணி பார்த்தா ஜடமாகிய சீரத்துக்கு எப்படி பிரார்த்தம் வந்தது சரீரத்துக்கு பிரார்த்தம் இல்லை இல்லை அப்படின்னு எப்படி சொல்லுங்க கற்பித தேகத்திற்கும் கருதிய பிரார்த்தத்தில் இது பொய்த்தேகம் என்று சொல்லப்பட்டிருக்கு இதில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது அப்பறம் ஆர்த்தமானது ஒப்புதல் ஏற்றுக்கொள்ளுதல் மயக்கமேயாம் மயக்கம்தான் ஒத்துக்கூடாது தான் ஆனால் விசாரதிஷ்டிக்கு உண்மையில் கற்பிதம்தான் கற்பிதம் தான் விசாரதிஷ்டிக்கு உண்மையில் கற்பிதம்தான் அப்படி கற்பித வசுவானது எப்படி ஜனிக்கும் நிற்கும் இறந்திடும் யாதுமில்லை அது எப்படி பிறக்கும் எப்படி இறக்கும் எப்படி இருக்கும் அது ஒன்றும் இல்லையே ஆனால் நடைமுறையில் பிறகு இறக்குது பார்த்துட்டு இருக்கும் இது எப்படி அப்படின்னு கேள்வி யாருமில்லை இப்படி உஷாவில் ஆட்கை என்றுமே அசத்துத்தானே அப்படி விசாரணை பண்ணி பார்த்தேன் அசத்துத்தான் ஆனால் நடைமுறைகளை ஒரு மாறுதாக தெரியுது சரீரம் அசத்துன்னா பணம் செத்து போன தான் ஒன்றும் இல்லை அதை போச்சிட்றாங்க ஆனால் போது நடமாடுது செய்யுது எல்லாம் செய்யுது அப்போ அதுக்கு பிராரதி இல்லைன்னு எப்படி சொல்கிறது எப்படி ஆட்பரத்தல் வளர்தல் வளர்ந்து அயர் ஒன்றாதல் தேய்தல் மரணம் அடைதல் ஆறு மாறுதல் சொல்கிறோமே பார்த்துட்டு தான் இருக்கும் அப்போ கற்பித்த வசத்தன்னா ஒரே மாதிரி வந்துட்டு போக வேண்டியதுனால் பொய்யாகவே அப்போ இது விவகாரம் பண்ணத்தானே செய்யுது அப்புறம் எப்படி இல்லாமல் போயிடும் அதுக்கு கேள்வி அதனால இப்படி உஷாவில் விசாரணை பண்ணி பார்த்தா என்றுமே அசத்துத்தானே அது அசத்து தான் அது போதல் வருதல் சட்பாவிக்கார கூட அசத்து தான் அது சத்தியமில்லை அது பொய்யா ஒரு தோற்றம் கூட இருக்கு என்பது கருத்து இன்னும் அடுத்த பாடல கொஞ்சம் வழக்கமாக சொல்ற அதால் அசத்தாக்கைக்கு அமைபிராரத்தம் இல்லை ஓதிய நீதியாக ஒன்றினுக்கேனும் இல்லை சாதிவே இல்லாததேனும் சத்திய ஞானிகளுக்கு வேதமே பிராரத்தத்தை விதிப்பதன் கருத்தை கேளாய் ஐநூற்றி இருபத்தி நாலாவது பாட்டு மேலே சொல்லப்பட்ட விளக்கத்தின் காரணமாக அதனால் அசத்தாக்கைக்கு பொய்யான இந்த சரிவத்துக்கு அமைப்பிரார்த்தம் இல்லைதான் கிடையாதுதான் சரி ஆத்மாக இருக்கு அதுக்கு இல்லை தான் அப்படி இருக்கும் போது ஓதிய நீதியாக மேலே விசாரணை பண்ண அந்த முறைப்படிக்கு ஒன்றினுக்கேனும் இல்லாததான் சாதிவே இல்லாதது ஏனும் இதுக்கும் பிரார்த்தம் இல்லை ஆத்மாவுக்கும் பிரார்த்தம் இல்லை அனாத்மாவாகிய சரீரத்தையும் பிரார்த்தம் இல்லை ஆனால் வேதம் பிரார்த்தர்கள் சொல்லிக்கிட்டே இருக்க அது என்ன காரணம் அதுமாதிரி ப்ராதம் நடக்கும் பிரால்கள் வலுவு அது அஞ்ஞானிக்கு அப்படித்தான் ஞானிக்கு வளம் விஞ்ஞான பிரார்த்தனை அனுபவித்தான் தீர்க்கணும் அஞ்ஞானி வந்து துக்கப்பட்டுக்கிட்டு எனக்கு வந்தது ஒன்று ஞானி எனக்கு ஒரு நினைக்கிறேன் இவ்வளோதான் வித்தியாசம் என்று சொல்லியிருக்கேன் அஞ்சானிக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அஞ்சானி சாட்சியமைத்து ஏற்றுக்கிறேன் அதாவது நான் கஷ்டப்படுகிறேன் நான் துக்கப்படுகிறேன் நான் யாழை நான் பணக்க நான் நான் அந்த சொலைவன் நான் அரசியல்வாதி இப்படிப்பட்ட நான் நான் என்று இந்த அனாற்ப பதார்த்தங்களை ஏற்றுக்கொள்கிறான் அதனால் வரக்கூடிய குறைகள் எதிர்பார்ப்பு இழ இழப்புகள் அதை தூக்கம் அடைகிறான் வரல வரலன்னு தூக்கப்படுறான் ஞானிக்கு என்னான்னா பிரார்த்தானுசாரமாக எது எது கூடுதோ எது எது பிரியுதோ அது கர்மானுசாரம் கூலி பிரியது எனக்கு சம்பந்தம் இல்லை கூடும்போது சம்பந்தம் இல்லை பிரியும்போது சம்பந்தம் இல்லை இடையில் ஒரு தோற்றம் அதனால் எனக்கு லாபம் இல்லை நஷ்டம் இல்லை சமபான உண்டு என்று சாட்சி வாகனங்கள் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் அவனுக்கு இதில் சொதுக்கங்கள் விஷயங்களில் பார்ப்பதில்லை ஆத்மா ஆனந்த வடிவமாக இருக்கிறதுனால நான் ஆனந்த வடிவமாக இருக்கிறேன் நிச்சயம் இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட விளக்கமெல்லாம் வேதம் சொல்லுது சொல்லும்போது பிரார்த்தம்னா வேதம் ஒத்துக்குதா இல்லையா அதான் கேள்விப்போம் எப்படி சொல்லுங்கள் ஒத்துக்கிட்டு கூட விசாரணை பார்த்தா சரீரத்துக்கும் பிரார்த்தம் இல்லை ஆத்மா பிரார்த்தம் இல்லை அதுவும் நீங்கள் ஒத்துக்கிறீங்க குருநாதராக நீங்கள் இது என்ன காரணம் ஒன்றும் புரியலையே என்றுதான் அப்போ கேள்வி எப்படி பொருள்களிலே நான் இணைந்தென்று அறிமானிக்கிறான் அதனால் அது அடையும் போதும் இழக்கும் போதும் சூது கடைகிறான் இது அஞ்ஞா நிலை ஞான நிலை இவனுக்கும் பிரார்த்தத்தினாலே பொருள் சேர்க்கை ஒன்று பிரிவு போகும்போது விஷயம் துக்கம் அனுபவிக்கிறதில்லை ரெண்டுக்கும் சாட்சியாக இருக்கிறான் அப்போ இதெல்லாம் வேதம் சொல்லுது நான் ஒத்துக்கிறோம் ரெண்டு பேரும் பிரார்த்தம் சொல்லுது ரெண்டு பேர் பாவனை மட்டும் வேறு அவன் யான் யானதுங்கிறதுனாலே துக்கம் அடைகிறான் அய்மானத்தினாலே இவனுக்கு அய்மானம் இல்லாத இருக்கான் ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக இருந்தாலும் கூட பிரார்த்தத்தே வேதம் சொல்லியிருக்கு அல்லவா இதுன்னு காரணம் என்ன காரணம் பிராரத்தம் இல்லைதா சொல்லுது வேதம் அது ஒத்துக்கிறோம் அந்த பிராரத்தம் ஞானிக்கு அஞ்ஞானுக்கு ரெண்டு பேர் பொதுவென்னு சொல்லுது ஞானிக்கு சொல்கிற அது அய்மானத்தினாலும் துக்கம் வர அய்மானாலும் துக்கம் இல்லைன்னு சொல்லுது எந்த விதத்தில் பார்த்தாலும் பிராரதம் அங்கேயாரம் பண்ணிக்கிட்டே இல்லையா அவ்வளோதான் கேள்வி ஏன் அங்கேயாரம் பண்ணணும் என்பது தான் கேள்வி அப்போ அடுத்த பாடலாம் பயில் சொல்லணும் அந்த நல்வித்தையாலே காரியம் நசித்தால் பிந்தைய தேவமாதி சுந்தரமான சொல்லும் அந்த நல் வித்தையாலே அவித்தை காரியம் வசித்தால் அந்த தத்துவம் ஞானம் சொல்லக்கூடிய மிக உயர்ந்த வித்தையினாலே அவித்தை காரியம் அவித்தை என்றால் அஞ்ஞானம் அஞ்ஞானத்தின் காரியம் என்ன அரிமானம் பண்ணுறது தான் அது அசத்தாபாவணும் அவானாபாதக ஆகணும் மறைவு செய்யும் மறைப்பின் காரணமாக யாழ்ஞானதுங்கிற பாவனை உண்டாகும் அதனால் துக்கம் ஏற்படுகிறது ஒன்று கிடக்க ஒன்று அபிமானம் பண்ணுகிறோம் அப்படிப்பட்டது நிவர்த்தி ஆயிடுச்சுப்போம் அவத்திய போயிடுச்சு மூலாவத்தை தோலாவத்தைன்னு சொல்லக்கூடியதில் மூலாவத்தியெல்லாம் போயிடுச்சு போனதுனாலே ஆத்மஸ்வரூபம் விளங்கியிருக்கு அது தத்துவஞானி லட்சணம் அப்படி நசித்தால் நசித்த பிறகு பிந்தி அதற்கு பிறகு இத் தேகமாதி சரீரம் சரீர சம்பந்தப்பட்ட உலக பொருள்கள் விவகாரங்கள் இதெல்லாம் பிறங்குவது எந்தவாறு விவகாரம் நடக்குதா இல்லையா ஞானின்னு சொல்கிறீங்க அவரும் செய்கிறாரு இது உலகமும் அவர் சம்பந்தப்பட்ட விவகாரம் நடத்துது எந்தவாறு என்று இந்த பிரகாரம் இந்த இந்த பிரகாரம் சங்கிக்கின்ற கேள்வி கேட்குறாங்களில் அவர்கள் யார் ஈயனர் என்றார் அறிவில்லாதவர்கள் மூடர்கள் இந்த மூடர்களை சமாதானி பண்ணுறதுக்காக சுந்தரமான வேதம் சொல்லினும் பிராரதத்தையும் அந்த பிராரதமானது அழகான வேதமானது இந்த பிரார்த்தனை அங்கேயான பண்ணியிருக்க வழியோ வாசமாக பிராரதம் இல்லவே இல்லை அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்குறாங்க ஏ ஞானம் அடைஞ்ச பிறகு அவன் இதே முற்றி அடைஞ்சிரும் அல்லவா அழியாமல் இருக்கான்னு அப்போ என்ன காரணம்னு கேட்டால் அது ரெக்கப்பான்னு சொல்ல வேண்டியது இப்போ ஆரஞ்சு இருக்க செயல்படுறான் அப்படி சொல்லு சொன்னா ஒதுக்க மாட்டேங்கிறான் அதுக்காக ஒதுக்கிறது ஒருவனுக்கு மூணு பொண்டாட்டியான் இந்த மூணு பொண்டாட்டியில் செத்து போனவங்க மூணு விதவியாயிட்டாங்கண்ணா விதவியான பிறகு ரெண்டு பேர் விதை கோலம் எடுத்துக்கிட்டாங்களா மொட்டை அடிச்சு வெள்ள சிலை கட்டிக்கிட்டாங்களாம் ஒரு பொம்பளை கட்டிக்க மாட்டேங்கிறானா ஏன்னா சின்ன வயசு போனவரு தான் கல்யாணம் பண்ணது அவன் சொன்னாங்களா நான் கட்டிக்க மாட்டேன்னா அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்களா சின்ன வயசுக்கு யாரையாக அவளுக்கு எந்த விதை கோலம் கூடாது சுமிங்கில் தினம்தான் இருக்கணும்னாங்களாம் நாலு பேர் மத்தியம் பேசினாங்களா சரி இருந்துட்டு போட்டேன்னாங்களாம் எது வரைக்கும் கிழவு வரைக்கும் அப்புறம் மொட்டை அடிச்சு விடணும் அப்படின்னாங்களா அப்போது அவளை பார்த்தாக விஜய கோளம் கிடையாது சுமங்கலி கோலமே இருக்குது சுமங்கிலி கோலம் இருந்தாலும் கூட விதவை தானே யாருக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவளுக்கும் அந்த பாவம் இருக்குமா இல்லைவா இருந்தாலும் ஊர் மக்களுக்காக இவருடைய விருப்பத்திற்காக இந்த பெண்ணானவள் அது விஜயக் கோலம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால ஒத்துக்க சரி அப்படி நான் கூட அங்கேயாரம் சரி நீ கிழவி வரைக்கும் கொஞ்சம் காலம் போட்டு நீங்கள் இருந்துருப்போ அப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படி போல் வேதமானது இந்த மூடர்கள் ஞானம் அடைந்த பிறகு எல்லாம் போயிடுச்சின்னு ஒதுக்க மாட்டேங்கிறாங்க சஞ்சீதம் போயிடுச்சு பிரா ஆகாயம் போயிடுச்சு பிரார்த்தம் போயிடுச்சுன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால் கொஞ்சம் காலம் விஜய் முதல் இருக்கப்பா அந்த மூணாவது பண்டாட்டுக்கு சுமங்கலித்தன்மை இருக்கிற மாதிரி விஜயமுதிவர் இருக்கட்டும் அப்படின்னு அங்கீகாரம் பண்ணிக்கிதான் வேதம் அதுக்காக பண்ணதே ஒழிய அப்போதே பிரார்த்தம் இல்லை ஞானிக்கு போயிட்டு செய்யும் போனவர் விவகாரம் பண்ணுறான் அதனால் அந்த மூணாவது பண்டாட்டி எப்படி நான் அவங்களத்தன்மையை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி இந்த ஈனர்கள் மூடர்கள் அது எப்படி விவாதம் பண்ணும்போது இல்லைன்னு சொல்ல முடியும் என்று கேட்குற காரணத்தினால வந்து அந்த அவங்களத்தன்மை ஏற்றுக்கொள்ளாத போல் இந்த ஜீவனுக்கு சமாதானத்துக்காக வேக அங்கேயான மணிகள் இருக்கு அப் அதுக்காக பண்ணதே ஒழிய வாஸ்தவமாக ஞானியில திருஷ்டிக்கு ஆகாமியம் சஞ்சீதம் போன பிறகு பிரார்த்தம் போயிடுச்சு போன பிறகு இந்த ஜெயவர்கள் விவகாரம் பண்ணும்போது வேதமானது அங்கே பண்ணிட்டு இருக்குது மதுசர்கள் ஒத்துக்கிட்டாங்க சின்ன வயசுக்காரியா இருக்கே சரி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போனால் கொஞ்சம் கிழவாகவும் கிழவியான பிறகு நீ மொட்டை போட்டுக்கோ அப்படின்னாங்களாம் அப்புறம் சரி என்னாங்களாம் அப்படி போல் விஜயமூச்சி வரைக்கும் பிரார்த்த அங்கீங்காரம் பண்ணிக்க வேதம் அதுக்காக பண்ணிவிட்டது அவளிய வாஸ்தமாக சஜிதம் ஆகாயம் போனவனு பிரார்த்தமும் போயிடுச்சி அவன் செத்த பிறகு மூணு பேர் விதவிகளே வழிய ஒரு மட்டும் விதவை இல்லைன்னு சொல்ல முடியாது அதே போல் இங்கே பிரார்த்தம் அங்கீகாரம் பண்ணதுதான் காரணம் என்பது ஒரு உதாரணப்பட சொல்லுவார்கள் ஆகவே வேதம் வந்து பிரார்த்தித்து அங்கீகாரம் கொடுக்கலை ஞானிக்கு ஆனாலும் இந்த ஈனர்கள் மூடர்கள் கேட்குற கேள்விக்கு ஆமாப்பான்னு ஒத்துக்கிட்டது சரி இருக்கட்டும் அப்படி ஒத்துக்கிட்டே அவடைய சரி ஆகாமியம் இல்லைன்னு சொல்கிறீங்க அதை ஒத்துக்கிறாங்க பிரார்த்தம் ஒத்துக்க சரி அப்படி என்ன இருக்கட்டும் இது கொஞ்ச காலம் விஜயமூர்த்தி வரைக்கும் இருக்கட்டும் என்று ஒத்துக்கிறதை தவிர வாசமாக பிரார்த்தமும் இல்லை என்று சொல்லப்படும் இப்படி வெளிநோக்காக ஏகதேசத்தில் வேதம் கற்பித பிரார்த்தத்தை காட்டும் ஞான்க்கும்ப்பிய தேகமாதி சிறுதுவே சத்தாமு ஒப்பிடும் வண்ணமேத்தை உரைத்திடவில்லை இப்படி வெளிநோக்காக ஏகதேசத்தில் வேதம் கற்பித பராரதத்தை காட்டிடும் ஞானிகளுக்கு அந்த இளம் வயசி பெண்ணுக்கு சுமங்கிலத்தன்மையை அங்கீகாரம் பண்ண மாதிரி ஞானிக்கும் கற்பிதமாக அஞ்ஞானம் பண்ணது வேதம் கற்பித பிராரதத்தை காட்டிடும் ஞானிகளுக்கும் செப்பிய தேகமாதி சொல்லான் என்ற அந்த தேகம் முதலானவைகளெல்லாம் சிறிதுமே சத்தம் என்று அது சிறிதாவது சத்திற்கு இருப்புத்தன்மை இருக்கிறது என்று இங்கு ஒப்பிடும் வண்ணம் இத்தை இதனை உரைத்திடவில்லை எது தினி இது அது சொல்ல இது இருக்குதுன்னு சொல்ல கொஞ்சம் காலம் வரைக்கும் அந்த பிராரதி இருக்குதுன்னு அங்கேயான கிடையவே கிடையாது வாசமாக இல்லை உடனே போனது தான் போனாலும் கூட அது இதை வருத்த இதே போகலன்னு ஒரு சமாதானம் சொல்கிறது வருத்த போட்டால் மலைக்கு உதவாது உன்புதலுக்கு உதவும் என்று ஒரு சமாதானம் அப்படி போல் இங்கே இந்த பிராரதமானது வாஸ்தமாக இல்லவே இல்லைதான் இருந்தாலும் விவகார திசையில் சம் சாமானிய மக்கள் கேட்பதற்கு அதாவது சமானம் சொல்வதற்காகவே அதை அங்கீகாரம் பண்ணி கொண்டது என்பதை கேள்வி முடிகிறார் பிராரத விசாரம் ஞானிகளுக்கு உள்ளது முடிஞ்சது இனி அத்வைத அத்வைத பற்றி வழக்கமாக இனி அடுத்த பாட்டில் சொல்ல போகிறது அவையில் பூரணமையாகி ஆதி அந்தங்களின்றி மிகவும் பிரான் மே ஒண்ணாததாகி புயின்ின்றே தேடும் அத்வயமாயத்தில் சிறுதிமே பேதமில்லை ஐநூற்றி இருபத்தி ஏழு முதல் 527 முதல் ஏழு வரைக்கும் அத்வைத உபதேசம் பிரம்மம் அத்வைத ரெண்டு அல்ல ஒன்றே தான் என்பதை உத்தேசம் கொண்டு போகிறார் அகில பூரணமேயாகி குறைவில்லாமல் நிறைவாய் இருக்கின்ற ஆதி அந்தங்கள் இன்றி தோற்றமும் ஒழுக்கமும் இல்லாமலும் மிகவும் ஓர் பிரமாணத்தான் மேன்மையை பொருந்தி எந்த பிரமாணத்தாலும் மேவ ஒன்னாததாகி பொருந்த முடியாததாகி அதாவது அப்பிரணாம அப்பிரமாணாய நமக அப்படின்னு சொல்லப்படுது பிரமாணத்துக்கு இது ஆகாது பிரமாணத்தினால் அறிய முடியாது அப்படிப்பட்டதாயும் பகர் செயலின்றி நிஷ்கிரியை செயல் கிடையாது நின்ற இப்படிப்பட்ட லட்சணங்கள் ஏராளமாக சொல்ல முடியும் அதில் இப்போ கொஞ்சம் ஆரம்பிக்கிறார் பரமமாக பிரமம் ஒன்று மேன்மை பொருந்திய பிரம்மம் பெருதுக்கெல்லாம் பெருது நித்திய சுத்த முத்த சத்திய பரமானந்த அத்தீத மாதிரி இலக்கணங்களை பொருந்தி பெருதுக்கெல்லாம் பெருதாக இருப்பது பிரம்மன் சொல்லப்படும் அப்படிப்பட்ட பிறகு ஒன்றே ஏற்றியாக்காரம் திகழும் அத்வியமாய் விளங்கா நின்ற ரெண்டற்றதாய் இத்தில் சிறிதுமே பேதம் இல்லை அப்படி சொல்லப்பட்ட அதில் சிறிது கூட பேதம் அல்லது ரெண்டு என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூட கிடையாது ஒரு அனுப்பிரமாணம் கூட பேதம் சொல்லக்கூடாது ரெண்டுங்கிற பேச்சு கடமே இல்லை இப்போ ரெண்டு தோற்றுதே கேள்வி வந்தால் அது பொய்பொருள் பொய்பொருள் இங்கே அது மெய்ப்பொருளோட சமம் அந்தஸ்து கிடையாது அது தோற்றம் மாத்திரம் இருக்கும் வழியாக வாசமாக கிடையாது அதுதான் ரெண்டு அல்ல பொய்ப்பொருள் ஒன்று தோற்றம் இருக்கிறதுனால தான் ரெண்டு அல்லன்னு சொல்லி வந்தது இல்லைன்னா ஒன்று தான் ஒன்றுன்னு சொல்கிறீங்களா ரெண்டு தோட்டதான் இல்லையா ரெண்டு தோற்றம் உண்டு ஆனால் ரெண்டு அல்ல எதனால் ஒரு பொருள் பொய்ப்பொருள் இவரு தோற்றம் ஒரு பொருள் மெய்ப்பொருள் அந்த பொய்ப்பொருளின் காரணமாக அந்த மெய்ப்பொருளுக்கு சாதகபாதம் உண்டா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட சாதக பாதம் கிடையாது காணல் ஜலம் காணலில் ஜலம் தெரியுது அந்த ஜலம் தெரியுதுனாலே அந்த காணலானதை அடங்குமா அங்கே ஈரத்தம்மை இருக்கா கொஞ்சம் கூட கிடையாது ஒரு சொட்டு கூட கிடையாது பழுதியில் பாம்பு அந்த பாம்பு தெரிவதனாலே பழுதில் விசி இருக்குமா ஆ அந்த பாம்பு தொட்டாக்கா விசை ஏறுமா இல்லை கடிக்குமா பக்கத்தில் போனா தோற்றம் அந்த தோற்றத்தின் காரணமாக பழுதை ஒன்று பாம்புன்னு அங்கீகாரமான தேவையில்லை விசாரதிஷ்டிக்கு விளக்கச்சி பார்த்த பிறகு பாம்பு இல்லை பழுதி தான் இருக்குதுன்னு நிச்சயம் பண்ணுறோம் அதே மாதிரி பகற்காலம் தான் ஒரு மயக்கத்தினாலே கண்ணும் சாலை சில நல்லா தான் இருக்குது தோட்டம் ஏற்படுது விசாரதி இட்டுக்கு நான் தோட்டத்தை நீக்கிறோம் நீக்கிறாலும் அப்பவும் தண்ணி தோட்டிகிட்டு தான் இருக்குது தோட்டி கொண்டு இருந்தாலும் கூட காணல் தான் நிச்சயமற்ற அந்த தண்ணியும் தோட்டுறது காணலும் இருக்குது காணலுக்கு அறுத்துக்கு இருக்குது தண்ணி காட்சிக்கு கண்ணுக்கு இருக்குது தோட்டினாலும் கூட ரெண்டு பொருள் அல்ல இப்போ என்ன இருக்குது காணல் ஒன்று தான் அப்படி எப்படியோ ஒத்துக்கிறது காலையில் நீர் இருக்குமே ஆனால் ஈரம் இருக்கணும் அந்த காலையில் குளிர்குளிர் செய்யணும் இல்லைன்னு ஒரு சொட்டு தனியாவது இருக்கணும் ஈரம் இருக்கணும் இல்லை அதனால் காலலை பாதிப்பதும் இல்லை இப்ப எப்படியோ தோற்றது எப்படியோ தோட்டது அலைவச்சன்யம் அதுபோல் ராட்டாந்தத்தில் பிரமத்து இடத்தில் நவரோ பிரபஞ்சமாகிய இந்த விவகாரங்கள் அனைத்தும் வெறும் தோற்றம் இந்த தோற்றத்தினாலே பிரம்மத்துக்கு எந்த விதமான கெடுதலோ இல்லை நன்மையும் இல்லை பிற விசாரதிஷ்டிக்கு வரும் தோற்றம் தவிர வேறு இல்லை காணும் பொருள் ஒன்று காண்கின்ற பொருள் ஒன்று காணும் பொருள் வெறும் மித்தை காண்கின்ற அந்த காண காண்கின்ற பொருள் சத்தியம் காணப்படும் பொருள் மித்தை அதனால் காண்கின்ற பொருளுக்கு எந்தவித பாதிப்பு கிடையாது காணப்படும் பொருளுக்குனாலே பாதிப்பு கிடையாது நல்லது கிடையாது கெட்டது கிடையாது ஆனால் ரெண்டல்ல இப்படி ரெண்டு அல்ல சொல்வது அத்வை அத்வைதம் ரெண்டல்ல என்பதே இனி அடுத்த பாடலின் சொல்ல சொல்ல சொல்லியூபமாகி நித்தவத்து விதமான நிருமல பிரம்மொன்றே புத்திராவை எல்லாம் ஆகி பூரணமாயிலங்கும் இத்தில்வ ராணபேதம் எவ்வளவும் இல்லை என்றும் விவேசுடாமணியில ஐநூற்றி இருபத்தி எட்டாவது பாட்டு இப்போது இந்த ஐநூற்றி இருபத்தி ஏழு முதல் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அத்வைத உபதேசம் அத்வைதம் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அத்வைதமாக ரெண்டு அல்ல ரெண்டல்ல இருக்குது ரெண்டற்ற நிலையை இந்த உபதேசம் பண்ணுறாரு முதல் பாட்டு முன்னேறியாக சொன்ன பிறகு சுத்த நிற்கிரிய சர்ச்சி சுககன சரவமாகி இந்த நாமங்கள் சொன்னாலும் பொருந்தும் இல்லை தான் இப்போ காட்ட அது எப்படி சுத்தம் இருக்குது சுத்தம் ஜெகஜீபுரம் என்னும் முத்த முப்பத்தஞ்சு என்றும் என்னும் அசுத்தங்கள் இன்றி இருப்ப சுத்தம் நிற்கிரியம் இல்லாது சங்கீதமாக அமையம் பிரார்த்தம் சொல்லக்கூடிய கிரியை இல்லாதது சச்சி சுகணம் சச்சிதானந்தமே வடிவமாக இருக்கிறது அப்படிப்பட்ட சொருவமாகி வடிவமாகி நித்த அதிவிதமான நான்கு அபாவங்கள் இன்றி இருப்பது நித்தம் அதிவிதம் ரெண்டற்றதாக இருக்கின்றதான நிருமலம் மலம் அதாவது இந்த சரீரம் ஜெயகாய் பிரபஞ்செல்லாம் மலங்கள் அது இல்லாத